அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கறிந்து இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கறிந்து உறவோர் ஒழுக்கத்தின் ஒல்கார் அப்படின்னு நம்ம ரீ பண்ணி அதை மாற்றி படிச்சுக்கணும் கொண்டுகூட்டி பொருள் சொல்வது அப்படின்னு தமிழை சொல்கிற வழக்கம் அதாவது இதனுடைய பொருள் நல்ல ஒழுக்கம் தவறுவதால் உண்டாகக்கூடிய குறைகள் குற்றங்களை இழிவை அறிந்து உறவோர் அறிவு பெற்ற சான்றோர் ஒழுக்கத்தினின்றும் ஒரு சிறிதும் தளர்ச்சி அடைவது இல்லை ஒழுக்கத்தின் ஒல்கார் ஒழுக்கம் தவறுவதால் அப்போது கிடைக்கக்கூடிய ஒரு சிறு இன்பத்தை அறிவை சரியாக பயன்படுத்தாத அறிவிலிகள் ஒழுக்கத்தை விட்டுவிடுகிறார்கள் அறிஞர்கள் மன அதாவது உள்ள உடையவர்கள் அதாவது வில் பவர் உறுதினு எல்லாம் அதுதான் அப்போதைய இன்பத்தை விரும்பாமல் அந்த சிறுமையான அல்பமான தன்மையினால் உண்டாகக்கூடிய குறையையும் பழியையும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்து ஒழுக்கத்திலிருந்து விலகிறதில்லை ஒழுக்கத்தை விடுறதில்லை இதனால் ஒழுக்கம் உடையவனுக்கு மனோதிடம் வேண்டும் அப்படிங்கிற கருத்தும் பழிக்கு பயந்து நடந்து கொள்ள வேண்டிய இயல்பும் வேண்டுமென்று உபதேசிக்கப்பட்டது பெரியோர்களால் பழிக்கப்படாமல் சிறு இன்பத்தை விரும்பாமல் பெரிய இன்பத்தை விரும்பி ஒழுக்கத்தை இடைவிடாது பின்பற்ற வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பரிமேலழகர் சொல்லுகிறார் ஒழுக்கத்தின் சுருக்கம் அதை உடையவர் மேல் ஏற்றப்பட்டது ஒழுக்கத்தின் உல்கார்னர் அதாவது கொண்ட விரதம் விடாமல் இருக்கிறதுனால உறவோர் அப்படின்னு சொன்னார்ங்கிறார் ஜெகவீரபாண்டியன் அவருடைய உரையில் பார்த்தா ஒல்காங்கிறதுக்கு தளர்ந்து விலகமாட்டார் அப்படின்னு அர்த்தம் சொல்கிறார் ஒல்கள் அப்படின்னா தளர்தல் மெலிதல்னு அர்த்தம் உள்ளம் தளர்ந்து உறுதி குலையாத நிலையே ஒல்காமை ஆகும் உறவோர் என்றால் உறுதியான அறிவுடையோர் என்று பொருள் உறவு என்ற சொல்லுக்கு உள்ள திண்மை அப்படின்னு பொருள் உள்ளம் குறைபட வாழார் உறவோர் என்கிறது நான்மணிக்கடிகைங்கிற தமிழ் நூல் எதிர்கால விளைவை மனதில் கொண்டு படுபாக்கு அறிந்து என்று உபதேசம் செய்தார் நூற்றி எண்பத்தி நாலாவது பார்த்தா தெரியும் அழுக்காற்றின் அல்லவை செய்யார் இழுக்காற்றின் ஏதம் படுபாக்கு அறிந்து அங்கேயும் இழுக்காற்றின் இழுக்கத்தின் இங்கே சொல்கிறதுக்கு இழுக்காற்றின் ஏதம் படுபாக்கறிந்தனர் ஆகவே ஒழுக்கத்தை எவ்வளவு தூரம் நாம் மகிழ்ச்சியோட கடைப்பிடித்து வருகிறோமோ அவ்வளோ தூரத்துக்கு இந்த மனித பிறவி புனிதமடைகிறது புகழுடையதாகவும் மேன்மையும் உடையதாகவும் ஆகிறது அதிலிருந்து சிறிது வழிவினாலும் வென் கேரக்டர் இஸ் லாஸ்ட் எவ்ரிதிங் ஈஸ் லாஸ்ட்ன்னு சொல்கிறார்கள் இல்லையா ஆங்கிலத்தில் ஆக ஒழுக்கம் தவறினால் அனைத்தும் அழிந்து போகும்னு அர்த்தம் செல்வம் போனால் ஒன்றும் போனதாகவே அர்த்தம் இல்லை ஆரோக்கியம் போனால் சிறிது போனதாக ஆகும் ஆனால் ஒழுக்கம் போனால் எல்லாம் போய்விட்டதாக அர்த்தம் வென் வெல்த் இஸ் லாஸ்ட் நத்திங் இஸ் லாஸ்ட் வென் ஹெல்த் இஸ் லாஸ்ட் சம்திங் இஸ் லாஸ்ட் வென் கேரக்டர் இஸ் லாஸ்ட் எவ்ரி திங் இஸ் லாஸ்ட்ன்னு நல்ல நூலறிவுக்கு பலன் சீலமாய் ஒழுகி வருவதுதான் சாரம் அப்படிங்கிற நூல் சொல்லுகிறது மக்கள் உடம்பு பெறற்கரிது மக்கள்னா இந்த இடத்துல உயிர்கள்னு அர்த்தம் பெற்றபின் மக்கள் அறிவும் வரல் அரிது மக்கள் அறிவறிந்தார் அறத்தின் வழுவார் நெறிநிலை நின்று ஒழுகுவார் ஒழுக்கத்தை நன்கு முயன்று காப்பாற்ற வேண்டும் செல்வம் போகும் வரும் செல்வத்தை இழந்தால் குறைவை அடைவது கிடையாது ஒழுக்கம் குறைந்தால் அழிந்தவனே என்கிறது விதுரநீதி இனி பதவரை படிக்கலாம் உறவோர் மன உடையவர்கள் இழுக்கத்தின் பெரியோர்கள் இழித்து கூறுகின்ற செயல்பாடுகளின் ஏதம் தீய விளைவுகளாகிய படுபாக்கு குறைகளை அறிந்து ஆழ்ந்து அறிந்து உணர்ந்து ஒழுக்கத்தின் பெரியோர்கள் போற்றி கூறும் செயல்களை ஒல்கார் குறைவின்றி கடைப்பிடிப்பார்கள் புழிப்புரை மனவலிமை உடையவர்கள் பெரியோர்கள் இழித்து கூறுகின்ற செயல்பாடுகளின் தீய விளைவுகளாகிய குறைகளை ஆழ்ந்து அறிந்துணர்ந்து பெரியோர்கள் போற்றி கூறுகின்ற செயல்களை குறைவின்றி கடைபிடிப்பார்கள்